வணக்கம் நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் அறிவுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய புதரறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று தேசிய நெடுஞ்சாலை முன்னூற்றி ஆறு மற்றும் மிசோரம் மாநிலங்களை இணைக்கிறது இரண்டு இந்தியாவில் முதன் முதலாக தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது மூன்று சஞ்சயத்து குத்துச்சண்டை விளையாட்டுடன் தொடர்புடையவர் இனி இன்றைய பதாவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று குர்நூல் மெகாசூரிய சக்தி பூங்கா எங்கு அமைந்துள்ளது இரண்டு த ஏஞ்சவிக் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் மூன்று சூரிய ஆற்றலால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் ரயில் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது நன்றி